प्रपन्न पारिजाताय कृष्णाय आयु सत्व ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நம ஆயுஸ்தாரோ भगवान श्री कृष्णर இந்த அத்தியாயத்தில் இப்போ கடைசியாக நம்ம பார்த்த ஏழாவது ஸ்லோகத்தில் எல்லோருக்கும் பிரியமான மூன்று விதமாக இருக்கிறது எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடுமையான யஜ்யம் தவம் தானம் அதுவும் மூன்று மூன்று பிரிவாக இருக்கிறது அதை சொல்லுகிறேன் உபதேசிக்கிறேன் பொறுமையாக மன ஒருமுகப்பாட்டோடு கேட்பாயாக அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சாத்விகப் பிரியாக ஆகாராக சாத்விகப் பிரியர்கள் சத்வகுணம் நன்னா வளரணும் மனசில் நல்ல சத்வகுணம் விருத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜனங்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் ஆக சத்வகுணத்தை விருத்தி பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜனங்கள் எந்த விதமான ஆகாரத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறது விஷயம் அது என்னது அப்படி கேட்டா ஆயு ஆயுசுன்னு சொன்னா நீண்ட காலம் வாழ்றது இந்த உடம்பு ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்றது ஆயுர்வேதம்னு அதுக்கு பேர் இருக்கேன் நம்மள்ட ஆயுர்வேதம்னா நீண்ட காலம் வாழ்க்கை நடத்துறதுக்கான எதை குடிக்கணும் உணவும் பானமும் அப்படின்னு எஸ் வி ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் ஒரு அற்புதமான புஸ்தகம் எழுதியிருக்கார் ஆயுர்வேதத்துல ரெண்டு வால்யும் பெருசு பெருசா ருத்துச்சரியா அப்படின்லாம் சொல்லி அதை பற்றி சொல்லியிருக்கிறது ஆயுர்வேத சாஸ்திரத்தில் அதை கடைப்பிடிக்கிறவர்களாம் இன்றும் பார்க்குறோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ஆக ஆயுஷை விருத்தி பண்ணக்கூடிய ஆகாரத்தை சாப்பிடணும் எந்த ஆகாரத்தை சாப்பிட்டா ஆயுஷு விரத்தி அந்த மாதிரி சாப்பிடணும் சாதாரணமாக சொல்லுவார்கள் பாலெல்லாம் ராத்திரி வேளையில் சாப்பிடணும் மத்தியானம் வேணால் தயிர் தயிர் கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது தமோகுணம் மோரெல்லாம் சொல்லுவார்கள் ஆகா அது ஆயுச விருத்தி பண்ணக்கூடிய ஆகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடணும் அது சாத்விக குணம் விருத்தி ஆகணும்னு தெ நினைக்கிறவர்கள் அந்த மாதிரி ஆகாரத்தை சூஸ் பண்ணி சாப்பிடுவார்கள் அப்புறம் சத்வம் சத்வங்கிற சொல்லுக்கு இங்கே உற்சாகான்னு அர்த்தம் எந்த ஆகாரம் நமக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகப்படுத்துமோ சோம்பேறித்தனத்தை கொடுக்காதோ அந்த எல்லாம் சாத்விக அப்புறம் பலம் உடம்புக்கு ஸ்டாமினா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சரீரத்தில் சிலசுமயம் மனசில் உற்சாகம் இருக்கும் உடம்பில் சக்தி இல்லைன்னா அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுவோம் ஆக உடம்புக்கு சக்தியை நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஆகாரம் இதெல்லாம் வகைப்படுத்தி ஆயுர்வேத சாஸ்திரம் நிறைய புஸ்தகங்களில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் அதாவது வியாதி வராமல் இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்றது நோயை கொடுக்காம நோயை இருக்கிற நோயின் நீக்கக்கூடிய ஆகாரங்களாக பார்த்து சாப்பிட்றது சுகம்னு சொன்னால் அது சாப்பிட்ற போது நமக்கு மனசில் ஒரு தெளிவு இருக்கணும் அதனால தான் சாப்பிட்றத ஒரு பெரிய பூஜையாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் அதுக்கு பேரே பிராணாக்னிஹோத்திரம்னு பேர் சுகம்ங்கிற சொல்லுக்கு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் சித்தப்பிரசாதஹா சாப்பிட்ற போது மனசுக்கு தெளிவு இருக்கணும் அதனால சில சாஸ்திரங்கள் சொல்லப்படும் சாப்பிடற போது ஆகாரம் ரொம்ப உபகாரமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் தோணும் சந்தேகம் இல்லை ரொம்ப முக்கியம் சந்தோஷமா சந்தோஷத்தோட சாப்பிடணும் இதை பற்றி நாம் மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் ஆஹாரா சாத்விகப் பிரியா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் ஓம் காரானந்தர் அவர்களுடைய